அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு தன்னிடத்தே குற்றங்கள் வராமல் முன்னே தடுத்து மக்களிடையே குற்றங்களை கண்டபின் போதிய தண்டனை அளிப்பதால் என்ன தீமை அரசருக்கு வரும் குற்றங்கள் மேலே சொல்லப்பட்ட ஆறு குற்றங்களாகும் முதல் இரண்டு குரட்பாக்களில் சொல்லப்பட்டது இந்த குற்றம் கடிதல்ல அரசன் தன்னிடற்றமும் எக்காலத்தும் வந்து அணுகா வண்ணம் தடுத்து கொள்ள வேண்டும் மேலும் மக்களிடையே குற்றங்களை பார்த்து அதன் பின் அந்த குற்றங்களுக்கு தக்கவாறு தண்டனை அளிக்க வேண்டும் குற்றம் நிகழாத போது தண்டனை அளிக்கக்கூடாது அவ்வாறு குற்றம் கண்டபின் தண்டனை அளித்தல் மக்களை திருத்தி நல்வழியில் நடப்பித்தல் ஆகும் குற்றங் கடிதல் மக்கள் நல்வழி நடக்கவும் அரசன் தன் வாழ்வு சிறந்து வாழவும் ஏதுவாகும் அரசருக்கு துன்பமும் வராது ஏலாதீங்கிற ஒரு நூல் அதை மேற்கோளாக நாம் பார்க்குறோம் கொல்லான் கொலைபுரியான் பொய்யான் பிறர் பொருள் மேல் செல்லான் சிறியார் இனம் சேரான் சொல்லும் மரையில் செவியிலன் தீச்சொற்கண் மூங்கை இறையில் பெரியார்க்கிவை தான் ஒருவரை கொல்ல மாட்டான் பிறரை வைத்தும் கொல்விக்க மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் பிறருடைய பொருளை அபகரிக்க மாட்டான் சிற்றினம் சேரமாட்டான் புறங்கூறுகின்ற சொற்களை கேட்க மாட்டான் தீய சொற்கள் பேசுவதில் ஊமையாக இருப்பான் ஆகிய இந்த இயல்புகள் பெரியோருக்கு உரியவையாகும் என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் தன் குற்றம் முதலில் தன் உணர்ந்து நீக்கி அதனை நன்கு நீக்கிய பின் பிறகு பிறர் குற்றம் மற்றவர்களுடைய குற்றத்தை காண்கில் காணும் திறமை உடையவனானால் இறைக்கு அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு ஆகும் ஏற்படுகின்ற குற்றம் என்ம் என்ன இருக்கப் போகிறது ஒரு குற்றமும் இருக்காது என்பது கருத்து முதலில் தன் குற்றத்தை உணர்ந்து அதனை நன்கு நீக்கிய பிறகு மற்றவர்களுடைய குற்றத்தை காணும் திறமை உடையவனானால் அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு ஏற்படுகின்ற குற்றம் என்ன இருக்கப் போகிறது ஒரு குற்றமும் இருக்காது என்பது கருத்துக்கும் மனமார்ந்தேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக